ओ प्रपन्न पारिजाताय पिजाताय तोत्रेत्रैक मुद्रा कृष्णा गीतामुहे नम भूमिरापो नलो वायु खम्मनो बुद्धिरेवच अहंकार इतीयतिर धा இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் நேற்றுக்கே சொல்ல தொடங்கிவிட்டேன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த படைப்புக்கு மூல காரணமாக இருப்பவர் இறைவன் மெய்பொருள் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறார் உலகு ஆதிபகவன் முதற்றேன்னார் திருவள்ளுவர் எழுத்துக்கெல்லாம் அகரம் எப்படி முதலாக இருக்கிறதோ அப்படி உலகத்திற்கு முதலாக ஆதி பகவான் இருக்கிறார் அப்படின்னு சொன்னார் அப்புறம் அடுத்தது என்னதுன்னா மாயாசக்தி முதற் காரணம் முதற் கச்சா பொருள் தமிழ்ல மெட்டீரியல் காசுங்கிறது ஆங்கிலத்துல சமஸ்கிருதத்துல உபாதான காரணம்னு சொல்லுவோம் இந்த மாயாசக்தியானது எட்டு விதமாக பிரிகிறது சூக்ம பிரபஞ்ச சிருஷ்டியை தான் இங்க ஆரம்பிக்கிறார் எப்படி இந்த படைப்பு இருக்கு கேட்டா முதல்ல அகங்காரகான் இருக்கு நிலை அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் அடுத்தது என்னதுன்னா கம் ஹம்னா ஆகாஷம் அப்புறம் வாயு ஆகாஷம்னா சப்தகுணத்தையுடைய ஆகாசம் இது சூக்ம ஆகாசம் நாம் இப்போ பார்க்குற இந்த ஸ்தூல ஸ்பேஸ் கிடையாது ஆகாசம் இல்லை அப்புறம் வாயு காற்று அனலகா அக்னி ஆப்பஹா தண்ணீர் பூமிஹி பூமிகின்னா இந்த சூக்மாயிருக்கிற பூமி இதுலெல்லாம் குணங்கள் இந்த குணங்களை தான் இங்கே சொல்லணும் சப்த குணம் உள்ள ஆகாசம் சப்தஸ்பரிச குணமுள்ள வாயு சப்தஸ்பரிச ரூபமுள்ள நெருப்பு சப்தஸ்பரிச ரூபரசம் உள்ள ஜலம் சப்தஸ்பரிச ரூபரச கந்தமாக இருக்கக்கூடிய பூமி இங்கே எல்லாமே தன்மாத்திரைகள்னு சொல்லுவோம் ரொம்ப சட்டில் லெவலில் இருக்கக்கூடிய அதிசூக்மா இருக்கிற மிக நுண்மையாக இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் அதை தான் இங்கே பகவான் சொல்கிறார் ஆக இந்த படைப்புக்கு காரணம்னு சொல்கிறதுக்காக இப்படி ஒரு முரையே அவர் கையாள்றார் ஆக நான் என்னுடைய பிரகிருத்தி தான் உணர்வாகிய மெய்ப்பொருளாகிய என்னை சார்ந்திருக்கக்கூடிய பிரகிருதி மாஜாசக்தி தான் வெளிப்படுகிற நிலைக்கு தோன்றி சமஷ்டி லெவலில் புத்தியாகவும் மனசாகவும் அப்புறம் சப்தஸ்பரிச ரூபரச தன்மாத்திர ரூபமாக இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களாகவும் ஆகிறதுன்னு இந்த ஸ்லோகத்தில் உபதேசம் பண்ணியிருக்கார் தொடர்ந்து இந்த சிருஷ்டி பிரக்ரியான்னு சொல்லுவோம் படைப்பை பற்றின கருத்து இறைவன் படைப்புக்கு காரணமானவர் படைத்தவன் படைப்பாளி மாபெரும் பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணினவர் சிருஷ்டிகர்த்த ஜகத்காரணகான்லாம் சொல்லுவோம் இதை நல்லா மனசில் உள் இதுதான் ஞானம் இதை வந்து விஜானமாக அவர் சொல்லுவார் பல ஸ்லோகங்கள் கழித்து அப்போ நான் அதை குறிப்பிட்டு சொல்கிறேன் அது மாத்திரமில்லை இயம்னு ஒரு வேர்டு இருக்கு இத்தி இயம் இத்தினா என்று இயம்ங்கிறது இந்தங்கிறார் நம்ம மனசால் இதை உள் வாங்கி முடியும் எப்படி நம்ம மனசை புரிஞ்சுக்கிறோமோ மனசு மிக நுண்மையானதுன்னு புரிஞ்சுக்கிறோமோ மனசை வந்து மனசுக்கு நேரமும் கிடையாது போய் கண்ணு காது மூக்கு நாக்கால் எல்லாம் பார்க்க முடியாது ஏன்னா மனசு தான் கண்ணு காது மூக்கு நாக்கையை உபயோகப்படுத்தின்னு இருக்கு அது மாதிரி இந்த மாபெரும் படைப்பில் இருக்கிற நுண்மையான அம்சத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஈயம்னா இப்போவே நமக்கு தெரியறன்னு அர்த்தம் அபரோக்ஷமாக நமக்கு தெரியறது எங்கேயோ இருக்கக்கூடிய பொருள் இல்லை இப்போவே இருக்கிற பொருளில் இருக்கிற சூக்ஷமான விஷயத்தை பார்க்கணும் அதை நுணுக்கரிய நுண்ணுணர்வு நுண்மையாக இருக்கக்கூடிய அந்த கூர்த்த மெஞ்ஞானத்தால் கண்டு வேண்டும் அப்படிங்கிறது கருத்து